சத்குரு குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனும் கோவிந்தா கோவிந்தா குரு நம்மஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் ஐம்பத்தி எட்டாவதுல அஞ்சு கல்யாணத்தில் பகவான் பண்ணிட்டு கதை பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த திருப்பாவில் நப்பின்னு சொல்கிறப்பட்ட இது வந்து அவர் தான் நாகரச்சி என்று சொல்லப்பட்ட சத்யான்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள் தப்பாக தெரியாது பெரியவர்கள் சொன்னதை நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பிரமாணம் இதுவரைக்கும் அப்படியே பார்க்கல இது வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் வார்த்தை சொல்கிற தெரியும் ரைட் அடுத்தது ஆரம்பிப்போம் முப்பத்தி ஆறுலேருந்து மூலத்தை சேவிப்போம் மூலத்தை ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் லோம் சரேந்திரே ரம் பூஜா மே பதிசிமலே துத்தவிரை வரம் விலோகியமேந்திரே ரீம் பூஜா மே பதிராசி அமலா கருத்து சத்தியது மே திருவிரை யாத்தபங்கஜரஜாசிசா स्त्रीब्ज सगिरीशोकपालीलातु स्वकृतसे परीक्ष साध्य भगवान् मम कूष्येत यकजरज शीरसा भर्तीब्ज सगिरीश सकोकल लीलातनुकृत से सह काले भगवान् मम कूष्येत अर्चुम सुनरिया नारायणा जगत्पे आत्मानंदन पूर्ण से करवाणी की आर्चिपुटरि नारायण जगत्पे आत्मानंदन पूर्ण से कर्वाणी किं अल्पक தாமசனப்பேகம்பீ சந்தனசு வாச தாபகான் கிருஷ்ணா கசனப்பரி மேகம்பீரிய சமினீவான் வாச்ச நரேந்திர கவிர் ராஜநியபந்தோ நஜதர்மர்ன தாச்சே தவ சௌ கனியம் திரு நிசுக்கீப நரேந்திர ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் மறுபடியும் பார்ப்போம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது மூலத்தை சேவிப்போம் இந்த பெண்ணா இருக்கா அதாவது இப்ப இருக்கக்கூடிய அயோத்தியாதான் கௌசல்ய தேசம் அது வந்து கோசலா கௌசல்யா இருக்காது ராமா மாதாவும் வந்தது ஸ்ரீதனமா தசரத்திற்கு வந்தது அது அவர் தலைவரா இது அவர் வந்து ராஜாவா அங்கே இருந்துட்டார் அந்த அந்த சூரியவம்சத்து ராஜாக்கள்லாம் அப்படி இருந்தார்கள் அதுல வந்து இருந்தவர்கள் தான் சூரியவம்சத்து ராஜாவா தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் தோன்றியவர் இந்த ராமர் அப்போ அந்த அயோத்தியானா கௌசல்யா அது அமோக்ஷ பொருளை அதுல அவர் நக்னஜித்தினுடைய ராஜாவுடைய பெண்ணா இருக்கிறவள் தான் நாக்னஜிதி அவள் தான் சத்யா என்று பேர் கொண்டவர் வரம்பிலோக்கியாபிமதம் சமாகதம் நரேந்திர கன்யா சகமேரமா பதிம் பூஜார பூஜார் அயம்மே பதிராசிதோ மலாஹா கதோ து சத்யா எதிமே திருதோப்தி வரம் விலோக்கிமேந்திரா மாபா மே பதிசிதோமலா கரோ சத்திய மே திருவிரை உத பஜிராபிபி சீரப்ஜா சிரிரிசலோக்கைலா சுகசேத்து பரீட்சையே சா காலே தரவன் மம கேன் துஷியேன் யார்பங்கஜா சீர்ஷா விபர் தீரப்ஜா சகிர்ஜ சகலோக்காலை லீலா தூத்தசேது பரிப்ஸேச காலேதல மமக்கேன்னுஷியே அர்ச்சும் சுகம் புனரித்தம் அச்சுனமுடரித்தாராயணா ஜகத்பேனாத்மாந்தே பூர்ணிய கரவக அச்சுனப்புனரி நாராயணா ஜகத்பே ஆமாந்தேன பூர்ணசிய கரீ கிமல்புகாச்சமிருஷ்டபரி மேகம்பீரியம் கருநந்த வாச்சவன் பண்ணபரிக்கா மேகம்பீரிய சாப்பிடு குநந்தீகான் வாச்சா நரேந்திர கவிர்ஷித்தோ நஜர்மி தாச்சே தவ சௌதே தியா கனியம் துதியன் வாச்சா நரேந்திர கவிர்பந்தோ நிண தாச்சே தாச்சே தவ கராவியாச்சே தவசோ கிருதேக்கியா கன்னியாம் துரியாம் நகி சொல் கராபயம் அவன் நாற்பது அவசரம் அர்த்தமாக இருக்கும் என்ன சொல்கிறாருன்னே சுகபுரம் அந்த நக்னஜித்து ராஜாவை பார்க்க போறார் கண்ணன் அந்த ராஜகுமாரி நரேந்திர கன்யா அவள் தான் நக்னஜித் அப்படிங்கிற ராஜா அவருடைய பெண் நாகனஜித்தி அவதான் அந்த நப்பி நை என்று சொல்லப்பட்டவர் சொல்ற அவர் ராதிகாவும் சொல்கிறார்கள் ராதிகாவும் ராதா வந்து பாகவரத்தில் சொல்லலையா நேர நேர சொல்றேன் அவ்வளவு சொல்றார்கள் சரி அந்த ராஜகுமாரி அங்க வந்திருப்பவரும் தன்னால் இதுக்கெல்லாம் பிரமாணம் பிரமாணம் இல்லை அங்க வந்திருக்கிறவரும் தன்னால் விரும்பப்பட்டவரும் வந்திருக்கார் பரமே கிருஷ்ணன் மிக சிரேஷ்டமரான அந்த ரமாபதி மகாலட்சுமியினுடைய கழ்வன் திருவள் திருமகள் கல்வனான திருமகள் கேழ்வன் திருமகள் கேள்வன் மற்ற இந்த எட்டு ராஜ்யங்களுக்கும் கல்வன் அவருடைய ஹிருதயத்தை தப்படியே திருடிட்டான் அப்படிப்பட்ட ரமாபதி அந்த திருமகள் கேள்வனான கிருஷ்ணனை பார்த்து அவர் மேல் ஆசை கொண்டார் ஆமா பிறப்பம் கொண்டார் விரத்தங்கள்ங்கள் நியமங்கள் ஏதாவது செய்திருந்தால் மனசில் தியானம் பண்ணப்பட்டிருந்தால் இவர் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் இவர் தான் எனக்கு கணவனாக அமைய வேண்டும் பெரிய உத்ருஷ்டமான எந்த ஒரு குறை குற்றங்கள் தோஷங்கள் எல்லாரும் என்னுடைய மனோரசங்களை சத்தியமாகும்படி அதாவது இது நிறைவேறும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி லோகப்பாளர்கள் அதாவது வந்து இந்திரன் அக்னி யம நிறுத்தி வருண வாஜு குபேர ஈசான இவர் லோகபாதர்களோட பரமேஸ்வரனோட கூட பிரம்மதேவனோட கூடம் அப்ஜஜஜான்னா அந்த அப்ஜஜா அப்புலேருந்து வர்றது அப்ஜம் அதை என்ன தாமரை அந்த தாமரை தோன்றினவர் பிரம்மதேவன் எந்த பகவானுடைய பாதிரின வந்து எல்லாரும் தலையால் அப்படி வகிக்கிறார்களோ இவ்வளோ பேரும் மகாலட்சுமி ஆட்டோம் லோகபாலர்கள் ஆட்டோம் பரமேஸ்வன் ஆட்டோம் பிரம்மதேவன் அந்த சீமன் நாராயணனுடைய பாதிரினுவை தலையார் வகிக்கிறாலும் தான் செஞ்ச தர்ம மரியாதைகள் சொக்கிருத்த சேற்று தான் செய்த இந்த தர்மசாஸ்திரம் நியதிகள் வேரங்கள் அதனுடைய கட்டுப்பாடுகள் கட்டளைகள் எல்லாம் இருக்கேன் அதை ரஷிப்பதற்காக வீராவி கிரகங்களை எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட சர்வேஸ்வனான அந்த பகவான் என் எதனால சந்தோழ முடிவார் அவர் அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணால் சொந்த இருக்கும் இப்படி அனுகிரகம் அதாவது அப்ப பூஜிக்கப்பட்ட சென்றாக பூஜிக்கப்பட்ட ஆரா ஆதரவு செய்யப்பட்டேன் ஆராதனை செய்யப்பட்ட ஆதரவு செய்யப்பட்ட அந்த பகவானை பார்த்தி ஜெகதீஷன் ஹே நாராயணா சுரூபானந்தத்தால் ஆத்மானந்த அவர் சுரூப சத்யம் ஞானமனன் தம்பிரம்மான்னு சொல்லப்பட்ட சுரூபரக்ஷணத்தால் பரிபூர்ணம் அவர் பூர்ண காமல் ஆப்த காமன் எதுபதி அப்படின்னு சொல்லப்பட்ட பரிபூர்ணம் உங்களுக்கும் அல்பர்களே அல்பன நான் வந்து என்ன செய்யட்டும் அப்படி அந்த நக்னஜித் ராஜா கேட்டேன் உட்காந்து வச்சு அவர் உபச்சாரம் பண்ணி அவர்களை நன்றாக போற்றி போய் அவருக்கு செய்ய வேண்டிய ஆசன பாத்தியா இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஒன்று கேட்டேன் சொல்றார் இப்படி மகாராஜனேசனத்தில் உட்காண்ட கூடிய கிருஷ்ண பகவான் வந்து ராஜாவை பார்த்தீங்க அப்படியே சிரிச்சுண்டே புன்னகையோட மேகத்தினுடைய இடி முழக்கம் மாதிரி அந்த வாக்கிய பேச ஆரம்பித்தார் சின்ன வயசுல இருந்தே இருக்கேன் சின்ன வயசு குழந்தை இருக்கேன்னா அவர் சொரூப இருக்கார் பகவான் புகான் சொல்றார் கண்ணன் ஹே ராஜன்னு தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டித்து வரக்கூடிய அதாவது கத்தியன் வந்து சத்திய தர்மத்தை ஃபாலோ பண்ணலாம் கத்திய தர்மம் ஃபாலோ பண்ணவன் யாச்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறார்கள் பண்டிதர்கள் வித்வான்கள் சொல்கிறார்கள் பிராமணாயிரம் யாஜனம் பண்ணலாம் பிராமணர்களுக்கு யாச்சனம் பரிகிரகம் ஏதாவது யாச்சனம் யஜனம் யஜனம் யாஜனம் யஜனம் யாஜனம் இந்த இடத்துல வந்து கேட்பது நடத்தும் தானம் பரிகிரகம் அப்புறம் அத்தியானம் அத்தியாபனம் இதெல்லாம் உண்டு சத்திய எனக்கு வந்து கேள்வி கேட்கக்கூடாது அதாவது யாச்சனம்னா கேட்டு வாங்கக்கூடாது அது பண்ணக்கூடாது தானம் வாங்கக்கூடாது யாரு சத்திய தெரியாயணத்துல ராமர் தன்னுடைய கத்திய தர்மத்தை காண்பிப்பதற்காக நான் குகண்ட ஒண்ணு வாங்க மாட்டேன்டார் இந்த குதிரைகளுக்கு முதல்ல கொள்ளு கொண்டு குதிரைகளுக்கு முதல்ல கொள்ளு கூட நான் ஒண்ணு வாங்க மாட்டேன் சரி அப்படின்னா அந்த சபரிட்ட கொடுத்த பழம் அது என்னன்னா பக்தியோட கொடுத்து இவன் பக்தி கொடுக்கும் கொடுத்துடலாம் பக்தியோட கொடுத்தான் பக்தியோடு கொடுத்ததுல அவர் ஏற்கனவே குரு சம்பந்தம் உனக்கு இருக்கு யாருக்கு அந்த சபரி பாட்டிக்கு குரு சம்பந்தம் இருந்தது அப்படி இருந்தது அது ஏற்கனவே காத்துருக்காள் இவருக்காக வரத்துக்காக குரு சொல்றாரு குரு வார்த்தையால் தெரியும் ஒத்துந்தார் அவர் கொடுத்த பழத்தை வாங்கிந்தார் அப்படி கத்தியனுக்கு யாச்சனம் செய்வது வித்வன் வித்வார்களால் பண்டிதர்களால் நிந்திக்கப்பட்டது அவர் கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தை நான் விரும்புகிறேன் நம்ம உங்களுடைய நட்பு ஸ்னேகம் பிரியம் அன்பு அதெல்லையும் விரும்புகிறேன் அதனால் உங்களுடைய பெண்ணை நான் கேட்கிறேன் ஏன்னா நாங்கள் பணத்தை கொடுக்குறவர்கள் சுல்க சுல்கம் இந்த சொல்கம் கொடுக்குறவள் அப்படின்னு சொல்கிறார் கண்ணன் விவரமாக பார்க்கோம் முப்பத்தி ஆறுலேருந்து அந்த ராஜா கோசலை ராஜா நக்ரஞ்சித்து சந்தோஷப்பட்டான் அவர் அன்போடு வரவேற்றான் எது கொண்டான் ஆசனத்தை கொடுத்தான் உயர்ந்த வத்துக்கள்லாம் கொடுத்து அவரை உபச்சாரம் பண்ணான் வரவேற்றான் அவரெல்லாம் கொண்டாடினான் அவருக்கு வந்து உபச்சாரம் பண்ணி அவரை கொண்டாடி அவருக்கு வந்து போற்றினான் ஆராதனை பண்ணுறாட பண்ணான் ஆராதனைன்னா புகழ்ந்து சொல்வது அவரை வந்து போற்றி போழ்வதெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணனை வந்து அப்படி அப்படி அந்த ராஜாவுடைய பெண் சத்யா சத்யம் ஜிதி சத்யா அவளை தான் விரும்பிய லக்ஷ்மணியினுடைய கேழ்வன் மகாலட்சுமி மணாளன் மா திருமகள் கேள்வன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து வந்திருக்கதற்க பார்த்து ஆசை கொண்டும் நான் இவரை தான் மனசில் கொண்டும் விரத முறைப்படி நான் பின்பற்றி நான் விரத்தங்கள் கொண்டிருக்கலாமா கன்னியா விரத்தம் இருந்திருக்கேன் அப்படி விரத நியமங்களை நான் முறைப்படி சரியாக பின்பற்றியிருந்தால் இவரை என்னுடைய கணவராக வர அப்படி என்னுடைய பவித்திரமான அபீஷ்டம் விருப்பம் என்னுடைய அபீஷ்டம் என்னுடைய கோரிக்கை நிறைவேறாகட்டும் இது உண்மையாகட்டும் சத்தியமாகட்டும் சத்யா சத்தியமாகட்டும்னு கேட்குறாங்க லக்ஷ்மி பிரம்மா ஸ்ரீ அப்ஜஜஜகிறது ஸ்ரீ மகாலட்சுமி அப்ஜஜஜகாங்கிறது தாமரையில் தோன்றின பிரம்மா சகிரி அந்த பரமேஸ்வரன் ஹிமாலயத்தில் வசிக்கக்கூடிய கைலாசபதி எப்படி மற்ற லோகபாலர்கள் அதாவது இந்திரன் அக்னி யம நிறுத்தி வருண பாஜு குபேர் ஈசான் இப்படி சொல்லப்பட்டவர்கள் இல்லை இப்படி பல பேர்களும் இவருடைய திருவடி அந்த துகள்கள் பொழுதி அந்த திருவடி அந்த மண் தூளிகளை வந்து தலையில் தாங்கிறார் அப்படி அப்படின்னா நமஸ்காரம் பண்ணல் கொண்டாடுகிறார்கள் அப்படி தான் வகுத்த தான் நியமித்த தான் ஸ்தாபனம் பண்ண தர்ம மார்க்கங்களை ரட்சிப்பதற்காக அப்பப்போ விளையாட்ட பல திருவடிங்கள் பல அவதாரங்கள் செய்துகிறார் அப்படிப்பட்ட சர்வேஸ்வானந்த பகவானா என்னுடைய எந்த கர்மா விரதம் பிரார்த்தனை கொண்டு சந்தோஷப்படுவார் இப்படி நினைக்கிறார்கள் அவன் அப்போது ராஜநாதனை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணன் உபச்சார கொண்டாடி போற்றி பொழுது அவருக்கு வந்து நன்றாக நன்றாக வரவேற்று அப்படிலாம் செய்தார் நாராயணா லோகத்துடைய நாதன் நீங்கள் உங்களுடைய ஆத்மானந்த இருக்கக்கூடியவர்கள் பிரம்மா சுரூப லட்சணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவர்கள் ஆத்மா ராமர் பூர்ண காமர் ஆப்த காமர் அப்போ உங்களுடைய ஆனந்தத்தால மன சந்தோஷப்படக்கூடிய உங்களுக்கு அல்பனா நான் வந்து என்னத்தை நாம் கைங்கறி பண்ணட்டோம் என்ன கொடுக்கட்டும் என்ன செய்யட்டும் சுக்கர சொல்றார் பகவான் வந்து பரம சந்தோஷப்பட்டு குருவம்சத்தை மகிக்கக்கூடிய சந்தோஷத்தை படிக்கூடிய பரீட்சித்தே அப்படின்னு சுகர் கூப்பிட்டு சொல்றார் ராஜா கொடுத்த ஆசனத்தை ஏற்றுக்கொண்டும் அவர் கொடுத்த அந்த மரியாதைகள்லாம் ஏற்றுக்கொண்ட பகவான் மேகம் போன்ற கம்பீரமான ஒரு குரல்ல அப்படி சிரிச்சுன்னா சொல்றார் சொல்றார் தன்னுடைய கடமைகளையும் அதாவது க்ஷத்ர தர்ம கஷத்ர தர்மத்தை க்ஷத்திரிய தர்மத்தை முறைப்படி பண் பின்பற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய க்ஷத்தியன் மற்றவர்களிட யாசிக்கக்கூடாது யாசிப்பதையும் கேட்பாரே கூடாது கேட்பாரே பெரியவர்களாக நிகழ்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் அதரவை ஏற்றுக்கொள்வதில்லை அதாவது கத்தியனுக்கு இன்னொற்றவற்ற கேட்டியதையும் அடையக்கூடாது அவருக்காக தானாகவும் கொடுக்கணும் அப்படி தான் கேட்கக்கூடாது அதை யாசிக்கக்கூடாது பிராமணன் யாசிக்கலாம் படியன் வந்து யாசிக்கலாம் பிராமணன் பேருக்காவது அட்டை இதற்கு எக்கியோப்பு இதாக இருக்காது அதனால கொடுக்கணும் நான் தானும் கொடுக்கணும் நான் வாங்கலாம் தானும் கொடுக்கணும் நானும் வாங்கலாம் ஆனால் இவன் ரத்தியன் மேகக்கூடாது அதனால உங்களுடைய சௌகிருதம் அதாவது நட்பு உங்களுடைய பிரியம் அன்பு அந்த அதை வந்து அடையிறதுக்காக உங்களுடைய பெண்ணை கொடுப்பதற்காக பிரார்த்திக்கிறேன் இது வந்து பெண்ணுக்கான சுல்கம் அதாவது கன்னியாவை அடைவதற்குண்டான வஸ்து இல்லை அந்த வழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது கன்னியா வாங்கிறதுக்காக அதாவது பரிசம் போடுவானா மற்ற அப்ராமணன் சொல்லுவார் அப்படி பரிசம் போடுவதில் எல்லாம் சுல்கம் அது கிடையாது மேல மாப்பூ மேலே பார்த்தோம் ராஜோஜ கோணியோப்பியோநரிப் சிதா குணைக்காம்னோ எங்கே ஸ்ரீவதி அனப்பசதி அனபஜி ராஜோஜ கோயிநாட கனியவரிஹேப் சிதைக்காம்னோ எங்கே ஸ்ரீவசதி அனபஜினோ கோனியஜிக்கோ கனியாவரி சிதா குணைக்காம்னோ எங்க ஸ்ரீவசதி அனபஜின பூர்வம் சமயம் அப்பீட்சாம் கனியவரப்பீசியம் கம் அபி கூர்வம் சமய சுவ பும்சா வீரப்பீட்சம் கனியாவரப்பீட்சா சப்தை ரேகோஷரன்விரபகவோஜரேகோபிருஷாவீரன்விரபகவோஜா இது மெனு கிரீத்தியுன வரோவிமோடமே பிரியப்பதே मैं निगृहता स्यु तय व्यथन बरो भवानिमें पते हैं எம் சமயமாக்கணியா பரிக்கரம் பிரபு ஆத்மா சப்ததா நகிருத்து லீலேவானே சமயமா கண்ணியா பரிக்கரம் பிரபு ஆத்மா சத்ததா கிருப்பாலான் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரூபாய் மூலத்தேன் தசம உத்தரா நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தெட்டாவது அம்பத்தெட்டாவது அம்பத்தெட்டாவது அம்பத்த எட்டாவத அம்பத்தி எட்டாவது அயம் நாற்பத்தூண்டு நாற்பத்தியஞ்சு பாப்பம் ராஜோஜ கோணியோனா கனியவரிஹேப்ரணைக்கா எஸ் அங்கே ஸ்ரீவதி வசதி அனப்பத்தெட்டாவதீராஜோஜ கோணிய அதிக்கோன கனியவரிஹேப்ரணைக்காஜே ஸ்ரீவசதி அனபி அூர்வம் சமய சத்தவ பூம்சா வீரப்பீட்சாம் பும்சா வீரப்பீட்சாம் கனியவரி பரீட்சையம் சப்தேகோஷாவீர்துரவிர்புபகவோ சப்தை ரேகோ வஷாவீர்துரவிர்ப்புகவோநுபா இதுவேந்தரோவனோ ே சியப்பதே இது மெஹீட்டா சுவோத் தொய வேந்தன வரோவானே சிவப் சமயமா கண்ணிய பத்ரா பரிக்கரம் பிரபு ஆத்மனம் சப்ததா கிருப்ப நியிருத்துலேவான் சமயமா கண்ணிய பத் பிரபு ஆத்மன சப்தா நியிருத்து லேவத்தான் அம்ப நாற்பத்தி ஸ்லோகம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவார் அது மாத்திரம் சொல்கிறேன் பெரியவர்கள் சொல்லுவார்கள் இந்த கண்ணன் இவ்வளவு கல்யாணம் பண்ணினா எப்படி நம்ம பெண்ணை வந்து தனியாக வச்சு காப்பாற்று வரேன் நம்ம பெண்ணை தனியாக வச்சு அதே மாதிரி காப்பாற்றுவாராம் போக்கி வளர்ப்பா பார்த்துப்பாரன் நம்ம பெண் மேலே பிரியமாக இருப்பாராம் அப்படின்னு பார்க்குற மாதிரி ஏழு காளைகளை ஒரே நேரத்தில் அடக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு வெச்ச மாதிரி அது கண்ணு பத்திர பதினாலாயிரத்தி நூற்றி எட்டு பதி பதினாயிரத்தி நூ பதினாயிரத்தி எட்டு ஒன்று பதினாயிரத்தி நூற்றி எட்டு ஒன்று அப்படி இருக்கு பண்றாரு சொன்னாரா நாங்கள் வந்து கன்னியா சுல்கம் கொடுக்குறது இல்லைன்னு ராஜா சொல்றார் ஈஸ்வரா ஈஸ்வரன் உங்களை காட்டில் மேலான விரும்பப்பட்ட அதாவது பிரார்த்திக்கப்பட்ட விரும்பப்பட்ட தேடப்பட்ட பிரார்த்திக்கப்பட்ட கண்ணிக்கு வரன் யாரு தான் கிடைப்பார் இந்த லோகத்தில் உண்டும் அந்த ஐஸ்வர்யாதி குணங்கள் அதாவது ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர் தேஜஸ் இப்படிலாம் இருக்க இப்படி ஆறு குணங்கள் கல்யாண குணங்களுக்கு ஏக இருப்படமா இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய உங்களுடைய சரீரத்துல அதாவது ஸ்ரீவச்ச மரு ஸ்ரீவச்சம் அந்த சீவச்சம் மருவில் மச்சம் இருக்கு இல்லையா வந்து மகாலட்சுமி விட்டு பிரியாமல் இருக்காங்க அனப்பாயினா விட்டு பிரியாம சாஸ்திரமாக அப்படியே வசிக்கிறாள் நான் இங்கே தான் இருப்பேன்னு இருந்துட்டாள் ஏய் அதை உத்தமா அப்படானா அந்த பெண்ணிக்கு வரணடைவதற்காக புருஷருடைய வீரியத்தை புருஷருடைய அந்த வீரியம் வீரியங்களை டெஸ்ட் பண்ணுறார்த்தம் பரீட்சை பண்ணுறார்த்தம் சோதிப்பதார்த்தம் அவர்களை வந்து எஸாமின் பண்ணுற டெஸ்ட் பண்ணுற அப்படியும் முன்னால் எங்களால் ஒரு ஒரு தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டது என்ன இவன ஏழு காலமடைகள் இருக்கு இதெல்லாம் வந்து அடக்க முடியாதவர்கள் பழக்கப்படாதவர்கள் அடக்க முடியாத பழக்கம் கூர்மையாக இருக்கும் இந்த கும்பல்லாம் போக்கிரி காலமாடுகள் மற்றவருக்கும் அடங்காதவர்கள் மற்றவர்களுக்கு அவ்வளவு ஈஸியாக அடக்க முடியாது ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சுக்கோங்க புரியதற்காக ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டோட மோசம் இது அசுர காளைகள் இவைகளால் அநேக ராஜகுமார்கள்லாம் முறியடிக்கப்பட்டு ராஜகுமாரெல்லாம் தோத்து போய் அதாவது பலவிதத்தில் அடிபட்டு துன்பப்பட்டு சரீரம் வந்து செதைக்கப்பட்டு பிழக்கப்பட்ட செதைக்கப்பட்ட பிழைக்கப்பட்ட செடிகளாக ஏன்னா அப்படி இந்த காளை தூக்கி அட்விட்டோம் அடிச்சுட்டு கீழ்ச்சி போட்டு அப்போ எதுக்குமாறாம் தங்களால் இவைகள் அடை அடக்க முடியுமா இந்த காளை மாடுகள் அடக்க முடியும்னா ஏ லக்ஷ்மிகாந்தனே தாங்கள் தான் என்னுடைய பெண்ணுக்கும் மகளுக்கு இசைந்த வேண்டிய வரன் அவர் தான் வரணும் சர்வேஸ்வன் இப்படி நிச்சயமான அவர்களுடைய தீர்மானத்தை கேட்டு கத்தியை கட்டினான் கண்ணன் தன்னை ஏழு ரூபமாக பண்ணினான் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா ஏழு வயசு குழந்த ஏழு வயசு குழந்த அந்த கோகுடத்துல பிருந்தாவனத்துல பிரம்மா வந்து பரீட்சை பண்ணார் அப்போ யாவற்கால் யாவது வச்சபற்காலும் கராங்கிறார்கள் எஷ்டி வயசான வேணுதலுக்கு யாவத் பூஷாம்பரம் யாவச்சியில குணா விதாவித்துவோம் யவத் விஹார் அறிக்கும் சர்வம் வெட்டுமே குரோம சர்வஸ்ரூபாவும் அப்படி எல்லாம் அப்படி இங்கே ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் ஏழு ரூபத்தை ஏழு ரூபமா பண்ணிருந்தார் ஏழு கண்ணனாக இருந்தார் அவைகளை விளையாட்டால் அடக்கினார் தொட்டவனே போகிறோம் அதுக்கு பிரம்மசமஸ்புரம் தொட்டோம் பிரம்மசமஸை அந்த இதுக்காக பார்த்துங்க அதுவும் அதுக்கும் ஒரு பிரம்ம சமஸ்பரம் இல்லாமல் எப்படி காளியன் வந்து கண்ணனை கட்டினார் கொஞ்சம் நேரம் ஒரு முகூர்த்தத்தில் விடுந்தான் அதுக்கும் பிரம்ம சமஸ்பரசம் கண்ணனுடைய சமஸ்பரசும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து சுகமாக இருந்தது விடவே இல்லை அதுக்கப்புறம் எல்லோரும் ஆடறதை பார்த்து அப்படின்னு அந்த சின்ன குறுக்கேண்ட பாத்தின் வழியில் வந்து தலையை மேலே ஆடினோம் அதுதான் அவ்வளோதான் வேறு விஷயம் அப்போ ராஜா கேட்டார் சர்வேஸ்வரம் அந்த ஐஸ்வர்யாதி குணங்கள் மற்ற கல்யாண குளங்களில் ஏக்கம் இடமாக இருக்கக்கூடிய புகலிடம் ட்ரெஷரர் ட்ரெஷராக இருக்கு அது இருப்பிடத்துக்கு இருமா இருக்கக்கூடிய உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கிருதயஸ்தானத்தில் அதாவது ஸ்ரீவற்றம் அருரில் ஸ்ரீவச்சம் மத்தியத்தில் மார்பில் மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கிறான் அகலாமல் வீட்டிருக்கிறான் அதுதான் சொல்கிறார் அலமேலு தாயார் பத்மாவதி தாயார் அந்த வெங்கடேஸ்வருடைய கிருதயத்தில் வீட்டிருக்காள் நகரமாட்டேன்னு இருக்காள் அவள் அப்படிப்பட்ட அவளுக்கு என்னுடைய பெண்ணுக்கு மகளுக்கு புத்திரிக்கும் உங்களை காட்டிலும் வேற வரண் கணவனா பற்றி வரது யார் இருக்க இருக்க முடியும் யாருக்கு தகுதி இருக்கு யாரை ஒரு திலகம் நீங்கள் கன்னிகைக்கு நல்ல வரனை அடைவதற்காக நாங்கள் வந்து வரணுடைய வீரம் பலம் பராக்கிரமத்தை டெஸ்ட் பண்றதுக்காக அதாவது ஒன்று பரீட்சை பண்றதுக்காக முன்னால ஒரு பந்தயம் வச்சுருக்கோம் அந்த பந்தயம்னா ஏழு காளைகள் அளவாக ரொம்ப சீக்கிரம் அடக்க முடியாது பிடிக்க முடியாது ரொம்ப அசுர காளைகள் பல ராஜகுமார்கள் இதனால் அப்படியே செதறி முறியடிக்கப்பட்டிருக்க மேலே பார்ப்போம் கிருஷ்ணா